அபு மூசா அஷ் அரி ரதியுல்லா ஹான்கு மற்றும் அபு ஹுரைரா ரதியுல்லாஹா ஹான்கு கலந்து கொண்டதிலிருந்து இந்த போர் கைவர் போருக்கு பின்னர் நடந்தது என்று உறுதியாக சொல்ல முடிகிறது ஆகவே ஹிஜ்ரி ஏழு ரபியுல் அவ்வல் மாதத்தில்தான் இது நடந்திருக்க வேண்டும் இந்த போர் குறித்து வரலாற்று கூறுவதின் சுருக்கம் என்னவென்றால் கத்பான் கோத்திரத்தைச் சேர்ந்த அன்மார் சாலபா மற்றும் முஹாரிப் ஆகிய இந்த மூன்று கிளையினரும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை தாக்க தயாராகின்றார்கள் என்று நபி அவர்களுக்கு தெரிந்தவுடன் நானூறு அல்லது எழுநூறு தோழர்களை அழைத்து கொண்டு விரைந்தார்கள் மதினாவில் அபூதர் அல்லது உஸ்மானை பிரதிநிதியாக நியமித்தார்கள் தங்களது படையுடன் அவர்களது ஊர்களுக்குள் நீண்ட நேரம் வரை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் ஊடுருவி சென்றார்கள் மதினாவிலிருந்து ரெண்டு நாட்கள் பிரயான தூரமுள்ள நக்லு என்ற இடத்தை அடைந்தார்கள் அங்கு கத்வான் கிளையினரின் ஒரு கூட்டத்தினரை சந்தித்து ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக ஆகி ஒருவர் மற்றவரை அச்சுறுத்தி கொண்டார்கள் ஆனால் சண்டை எதுவும் நடைபெறவில்லை எனினும் நபி சொல்லாஹ் அலைவசலம் அன்றைய பொழுது சலாத்துல் கவுஃப் முறைப்படி அனைத்து தொழுகையிலும் தொழவைத்தார்கள் அச்சம் மிகுந்த நேரத்தில் சுருக்கி தொழுவதற்கு சலாத்துல் கவுஃப் என்று சொல்லப்படும் சஹீகுல் புகாரியில் வருவது என்னவென்றால் படை ரெண்டாக பிரிக்கப்பட்டது தொழுகைக்கு காமத் சொல்லப்படவே நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் ஒரு பிரிவினருக்கு ரெண்டு ரக்காய் தொழுகை நடத்தினார்கள் ரெண்டு ரக்காயத்துக்களை முடித்து அந்த பிரிவினர் பாதுகாப்பிற்கு சென்றுவிட மற்றொரு பிரிவினர் பிந்திய ரெண்டு ரக்காயத்தில் நபியுடன் சேர்ந்து தொழுதார்கள் ஆக நபி சல்லாஹ் அலைஹ் வசலம் நான்கு ரக்காயத்தும் மற்ற ரெண்டு பிரிவினரும் ரெண்டு ரெண்டு ரக்காயத்துக்களை தொழுதார்கள் ஆதாரம் சஹீகுல் புகாரி அபு மூசா அஷ் அரி ரஹ் அறிவிக்கின்றார்கள்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 ஜாபீர் அதி அல்லாஹ் அன்பு அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுடன் தாத்துர்ரிக்கா போருக்கு சென்றிருந்தோம் ஓர் அடர்த்தியான நிழல் தரும் மரத்தருகில் வந்தபோது அதில் நபி சொல்லல் அலைவாஸ்லம் ஓய்வு எடுப்பதற்காக ஏற்பாடு செய்தோம் மக்கள் பிரிந்து சென்று ஆங்காங்கிருந்த மற்ற மர நிழல்களில் ஓய்வெடுக்க நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் ஒரு மரநிழலில் தங்கினார்கள் அந்த மரத்தில் தனது வாளை தொங்க விட்டுவிட்டு அதன் நிழலில் தூங்கினார்கள் நாங்களும் சிறிது தூங்கினோம் ஒரு முஷ்ரிக் ஒரு இணை வைப்பவர் அங்கு வந்து நபியின் வாளை உருவிக்கொண்டார் நபி சொல்லாஹூ அலைவாஸ்லம் கண்விழித்து பார்த்தபோது நீ எனக்கு பயப்படுகிறாயா என்று அவர் கேட்டார் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் இல்லை என்றார்கள் அவர் யார் உன்னை என்னிடமிருந்து பாதுகாக்க முடியும் என்றார் நபியவர்கள் அல்லாஹுதான் என்றார்கள் இதற்கு பின் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் எங்களை அழைத்தார்கள் நாங்கள் நபியவர்களிடம் சென்றபோது அங்கு கிராமவாசி ஒருவர் உட்கார்ந்திருந்தார் நபி அவர்கள் நான் தூங்கிக் கொண்டிருந்த போது எனது வாளை இவர் எடுத்து கொண்டார் நான் விழித்து பார்த்த போது அது அவரது கையில் உருவப்பட்ட நிலையில் இருந்தது இவர் உன்னை என்னிடமிருந்து யார் பாதுகாப்பார் என்று கேட்டார் அல்லாஹ் என்று நான் கூறினேன் இதோ அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்று நபி சொல்லல்லா அலைவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அவரை தண்டிக்காமல் விட்டுவிட்டார்கள் ஆதாரம் முக்தசர் சீரத்துர் ரசூல் இந்த சம்பவத்தை பற்றி வரும் மற்றொரு அறிவிப்பில் வருவது என்னவென்றால்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 உங்களிடம் போர் புரியும் கூட்டத்தினருடன் சேரவோ மாட்டேன் என்று நான் உங்களிடம் ஒப்பந்தம் செய்கிறேன் என கூறினார் நபி சொல்லலா அலைவஸ்லம் அவரை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டார்கள் அவர் தனது கூட்டத்தினரிடம் சென்று நான் மக்களில் சிறந்தவரிடமிருந்து உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறினார் ஆதாரம் ஃபத் உல் பாரி முக்தசர் சீரத்து ரசூல் இந்த கிராமவாசியின் பெயர் கௌரஸ் இப்ன ஹாரிஸ் என்று சஹி உல் புகாரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அறிஞர் வாகிதியின் நூலில் இந்த கிராமவாசியின் பெயர் துக்சூர் இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கருத்து வேற்றுமைக்கு சஹிகுல் புகாரியின் விரிவுரையாளர் இப்னு ஹஜர் ரெண்டும் வெவ்வேறு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் என்று விளக்கமளிக்கிறார் அல்லாகுவே மிக அறிந்தவன் ஆதாரம் ஃபத் உல் பாரி இந்த போரிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த வழியில் இணைப்பாளர் ஒருவரின் மனைவியை முஸ்லிம்கள் சிறைபிடித்தார்கள் அவளது கணவன் அதற்கு பகரமாக நபி நபித்தோழரை கொள்வேன் என்று நேர்ச்சி செய்து கொண்டு இரவில் முஸ்லிம்கள் இருந்த இடம் நோக்கி வந்தான் நபி சொல்லாஹ்ஹாஹ் அலைவாஸ்லம் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காகவும் எதிரிகளை கண்காணிப்பதற்காகவும் அப்பாத் இப்னு பிஷ்ரு அம்மா இப்னு யாசிர் உதயுல்லாஹ் வான்கும் ஆகிய இரு வீரர்களை நியமித்தார்கள் அப்பாத் ஹதி அல்லாஹ் வான்கு தொழுகையில் ஈடுபட்டார்கள் அம்மார் உதயுல்லாஹ் வான்கு தூங்கிவிட்டார் அப்போது அவன் அப்பாத் ருதி அல்லாஹ் அவர்களை நோக்கி அம்பெறிந்தான் அவர் அதை பிடுங்கி எறிந்துவிட்டு தொழுகையை முறிக்காமல் தொடர்ந்தார்கள் இவ்வாறு மூன்று அம்புகள் எரிந்தும் தொழுகையை முறிக்கவில்லை இறுதியாக சலாம் கொடுத்த பின்னர் தனது தோழரை எழுப்பினார் அவர் சுபஹான் என்னை நீங்கள் எழுப்பியிருக்கலாமே என்றார் அதற்காக நான் ஒரு சூறாவை ஓதிக்கொண்டு இருந்தேன் அதை உடனே முறிப்பதை விரும்பவில்லை என்றார் ஆதாரம் ஃபதோல் வாரி ஜாதுல் மஹாத் இப்னு ஹிஷாம் வம்பர்களாக இருந்து வந்த கிராமப்புற அரபிகளின் உள்ளங்களில் இந்த போர் பெரும் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது இந்த போருக்கு பின் நபி சொல்லாஹூ அலைவாசல்லம் அனுப்பிய படையெடுப்புகளின் விவரங்களை நாம் அலசி பார்க்கும்போது இந்த போருக்கு பின் கத்பான் கிளைனர் முற்றிலும் துணிவை இழந்து சிறிது சிறிதாக பணிந்து இறுதியில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது மேலும் இந்த கிராமவாசிகளின் பல குடும்பத்தினர் நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடன் மக்காவை வெற்றி கொள்ள வந்தார்கள் அதற்கு பிறகு ஹுனைன் போரிலும் கலந்து கொண்டார்கள் அதன் கனிமொத்தம் இவர்களுக்கு கிடைத்தது மக்கா வெற்றிக்கு பின் இவர்களிடம் ஜக்காத் வசூல் செய்ய நபி சொல்லாஹாஹ் அலிவாசல்லம் தங்களது ஆட்களை அனுப்பினார்கள் அவர்களும் ஜக்காத்தை நிறைவேற்றினார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆகவே இதன் மூலம் அகழ் போரில் கலந்து கொண்ட மூன்று எதிரி இராணுவங்களையும் நபிசல்லாஹ் அலைவசல்லாம் தோற்கடித்து விட்டார்கள் மதினாவிலும் சுற்றுப்புறங்களிலும் அமைதியும் பாதுகாப்பும் நிலவியது இதற்கு பின் சில பகுதிகளில் கோத்திரங்கள் சிலவற்றால் ஏற்பட்டிருந்த பிரச்சினைகளை தீர்க்க முஸ்லிம்கள் ஆற்றல் பெற்றிருந்தார்கள் உள்ளுக்குள் பிரச்சினைகள் முடிவடைந்து நிலைமைகள் இஸ்லாமுக்கும் முஸ்லீம்களுக்கும் சாதகமாக மாறும் அளவு முன்னேறிவிட்டதால் இப்போருக்கு பின் பல பெரிய நாடுகளையும் நகரங்களையும் வெற்றி கொள்வதற்கான முன்னேற்பாடுகளில் முஸ்லீம்கள் ஈடுபட்டார்கள் இந்த போரிலிருந்து திரும்பிய பின் மதினாவில் நபி சொல்லல்லாஹ் அலைவஸ்லம் ஹிஜ்ரி ஏழு ஷவ்வால் வரை தங்கியிருந்தார்கள் அக்காலகட்டத்தில் பல படை பிரிவுகளை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் பல இடங்களுக்கு அனுப்பினார்கள் அதன் விவரங்கள் வருமாறு ஒன்று காலித் இவ் அப்துல்லா படைப்பிரிவு குதைத் என்ற இடத்தில் வசிக்கும் முலவ்விஹ் என்ற கூட்டத்தார் பஷீர் இபுனு சுவைத் ரொதியுல்லாஹ் ஹான்கு என்னும் நபிதோழரின் அன்பர்களை கொன்றுவிட்டார்கள் அக்கூட்டத்தாரை பழிதீர்க்க ஹிஜ்ரி ஏழு சஃபர் அல்லது ரபியுல் அவ்வல் மாதத்தில் காலித் இபனு அப்துல்லா ரொதியுல்லாஹா ஹான்கு தலைமையில் ஹுதைத் நோக்கி ஒரு படையை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அனுப்பினார்கள் இந்த படை இரவு நேரத்தில் சென்று அங்குள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்தி பலரை கொன்றுவிட்டு கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள் விழித்து கொண்ட எதிரிகள் பெரும் படையை திரட்டிக்கொண்டு முஸ்லிம்களை தாக்க பின் தொடர்ந்தார்கள் மிக சமீபத்தில் எதிரிகள் வந்துவிட்ட பொழுது கடுமையான மழை ஒன்றை அல்லாஹ் இறக்கினான் சிறிது நேரத்தில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதும் எதிரிகளிடமிருந்து முஸ்லீம்கள் தப்பித்து மதினா வந்து சேர்ந்தார்கள் ரெண்டாவது ஹிஸ்மா படைப்பிரிவு ஹிஜ்ரி ஏழு ஜுமாத் ஆஹ்ராவில் இந்த படை அனுப்பப்பட்டது அரசர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் கடிதம் எழுதுதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த படையெடுப்பின் விவரங்கள் கூறப்பட்டுவிட்டன மூன்றாவது உமர் இப்ன ஹத்தாப் படைப்பிரிவு ஹிஜ்ரி ஏழு ஷாபான் மாதத்தில் முப்பது நபர்களுடன் உமர் ரதியுல்லாஹாஹாஹாஹாஹ் ஹான்கு அவர்களை துர்பா என்ற இடத்திற்கு நபி சொல்லாஹ்ஹாஹ் அலைவசலம் அனுப்பி வைத்தார்கள் இந்த படை இரவில் பயணிப்பதும் பகலில் மறைந்திருப்பதுமாக தங்கள் பயணத்தை தொடர்ந்தது துர்பாவில் வசித்து வந்த ஹவாஸின் கிளையனருக்கு இச்செய்து எட்டியவுடன் இடங்களை காலி செய்து தப்பித்து ஓடிவிட்டார்கள் உமர் ரதியுல்லா ஹான்கு தங்கள் படையுடன் அங்கு சென்று பார்த்தபொழுது யாரும் இல்லாததால் மீண்டும் மதினாவிற்கு திரும்பிவிட்டார்கள் நான்காவது பஷீர் இப்னு சாத் படை பிரிவு ஹிஜிர் ஏழு ஷாபான் மாதத்தில் பஷீர் உதயல்லா ஹான்கு அவர்களை முப்பது வீரர்களுடன் நபி சொல்லல்லா அலைவாஸ்லம் ஃபத்தக் மாநிலத்தின் ஓர் எல்லையில் வசிக்கும் முர்ரா கிளையினர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த படை அங்கு சென்று தாக்குதல் நடத்தி அவர்களின் கால்நடைகளெல்லாம் ஓட்டி கொண்டு திரும்பினார்கள் இரவு நேரத்தில் எதிரிகள் படையாக வந்து இவர்களுடன் போர் புரிந்தார்கள் பஷீர் ரயுல்லா ஹான்ஹு அவர்களும் அவருடைய தோழர்களும் எதிரிகளை அம்பால் எரிந்து தாக்கினார்கள் இவர்களின் அம்புகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன இறுதியாக நடந்த வால் சண்டையில் பஷீரை தவிர அனைவரும் கொல்ல விட்டார்கள் பஷீர் ரதையுல்லா ஹான்ஹு தனக்கு ஏற்பட்ட காயங்களுடன் அங்கிருந்து ஃபத்தக்குக்குச் சென்றார் காயங்கள் குணமாகும் வரை யூதர்களிடம் தங்கியிருந்து விட்டு மதினா வந்து சேர்ந்தார் ஐந்தாவது காலிப் இப்னு அப்துல்லா படைப்பிரிவு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 அந்த படை எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தி எதிர்த்தவர்களை கொன்றுவிட்டு கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள் இந்த படையெடுப்பின் போதுதான் நஹ் இப்னு மிர்தாஸ் என்பவர் கலிமாவை முழிந்தும் உசாமா இப்னு ஜெயித் ரதியுல்லாஹ் வான்கு என்ற நபித்தோழரால் கொல்ல பட்டுவிட்டார் படை மதினா வந்தடைந்ததும் அச்செய்தி நபி அவர்களுக்கு தெரிய வரவே லாயிலாக் இல்லல்லாஹ் என்று கூறிய பின்னரா நீ அவரை கொலை செய்தாய் என கோபத்துடன் கேட்டார்கள் தன்னை பாதுகாத்து அதை கூறினார் என்று உசாமா ரதியுல்லாஹாஹ் வான்கு பதிலளிக்க அவர் உண்மையாளரா பொய்யரா என நீ அறிய அவரது உள்ளத்தை பிளந்து என்று நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் வன்மையாக கண்டித்தார்கள் ஆறாவது அப்துல்லா இப்னு ரவாகா படைப்பிரிவு அசீர் இப்னு ஜாரீம் அல்லது பஷீர் இப்னு ஜாரீம் என்பவர் முஸ்லிம்களின் மீது தாக்குதல் நடத்த சில கத்வானியரை ஒன்று சேர்க்கிறார் என்ற தகவல் நபி சொல்லல்ல அலைவாஸ்லம் அவர்களுக்கு எட்டியது இதனால் நபி சொல்லலாஹ்ஹாஹ்ஹாஹ் அலைவாஸ்லம் ஹிஜிரி ஏழு ஷவ்வால் மாதத்தில் முப்பது வீரர்களை அப்துல்லாஹிப் ரவாகாத் ரவி அன்கு தலைமையில் கைபரை நோக்கி அனுப்பி வைத்தார்கள் இந்த படை அசீரிடம் வந்து எங்களுடன் நீர் உமது தோழர்களுடன் வாரும் நபி சொல்லாஹ் அலை வசலம் உண்மையே கைபருக்கு ஆளுநராக ஆக்கிவிடுவார்கள் என்று ஆசை வார்த்தைகளை கூறினார்கள்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 முப்பது வீரர்களுடன் பஷீர் இப்னு சகாதை யமன் ஜபார் என்ற இடங்களுக்கு நபி சொல்லா ஹலைவசலம் அனுப்பினார்கள் இவை கத்பான் கிளையினருக்கு சொந்தமான இடங்களாகும் சிலர் இந்த இடம் பஜாரா மற்றும் உத்ரா கிளையினருக்கு சொந்தமான இடம் என்றும் கூறுகின்றார்கள் பல இடங்களிலிருந்து வந்து ஒன்று கூடி மதினாவை தாக்க இருந்தவர்களை எதிர்ப்பதற்காக இந்த படை புறப்பட்டது இரவில் பயணித்தும் பகலில் மறைந்திருந்தும் இவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்தார்கள்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 அவரின் தலையை கொய்து அக்கூட்டத்தினர் தங்கியிருந்த இராணுவ முகாம் அருகே அபு ஹதத் அதியுல்லா வான்கு கட்டி தொங்கவிட்டார் பின்பு பெரும் சப்தத்துடன் தக்பீர் முழங்கினார் அவரின் சப்தத்தை கேட்ட மற்ற இரு தோழர்களும் உரத்த குரலில் தக்பீர் முழங்கினார்கள் இதனை செவிமடுத்து தொங்கும் தலையையும் பார்த்தவுடன் கூட்டத்தினர் தலைதறிக்க ஓடினார்கள் இந்த மூன்று முஸ்லீம்கள் அதிகமான ஒட்டகங்களையும் ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு மதினா வந்து சேர்ந்தார்கள் இந்த படையெடுப்பு அடுத்து கூறப்படவுள்ள உம்ரத்துல் கலாவுக்கு முன்பதாக நடந்தது என்று இப்னுல் கையீம் ரஹமத்துல்லாய் அலிகி குறிப்பிடுகின்றார் ஆதாரம் ஜாதுல் மஹாத் இப்னு ஹிஷாம் உம்ராவை நிறைவேற்ற புறப்படுதல் அறிஞர் ஹாக்கிம் ரஹமத்துல்லாய் அலிகி கூறுகின்றார் துல்கதா பிறை உதயமானதும் சென்ற ஆண்டு ஹுதேபியாவில் தவறிப்போன உம்ராவை நிறைவேற்ற வேண்டியிருப்பதால் இடைப்பட்ட காலங்களில் வீர தவிர ஹுதேபியாவில் கலந்து ஒருவர் கூட பின்தங்கிவிடாமல் அனைவரும் புறப்பட வேண்டும் என நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள் நபி அவர்களின் கட்டளைக்கிணங்க ஹுதேபியாவில் தோழர்கள் அனைவரும் உம்ராவை நிறைவேற்ற புறப்பட்டார்கள் இவர்களுடன் உம்ராவில் ஆர்வம் கொண்ட மற்றும் பலரும் புறப்பட்டார்கள் இவர்களில் பெண்கள் சிறுவர்கள் தவிர ஆண்கள் மட்டும் மொத்தம் ரெண்டாயிரம் பேர் இருந்தார்கள் ஆதாரம் ஃபத் உல் பாரி மதினாவில் இப்னு அல்பத் அத் அல்லது அபு ரூஹூம் அல் பிரதிநிதியாக நியமித்துவிட்டு குர்பானிக்காக அறுபது ஒட்டகங்களை ஓட்டி நபி சதல்லா அலை வஸ்லாம் புறப்பட்டார்கள் இந்த ஒட்டகங்களுக்கு பொறுப்பாளராக நாசியா இப்னு ஜுப் அஸ்லமியை நியமித்தார்கள் துல் ஹுலைஃபா வந்தவுடன் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்து கொண்டு தல்பியா கூறினார்கள் முஸ்லிம்களும் நபியவர்களை பின்பற்றி தல்பியா கூறினார்கள் குறைஷிகள் மோசடி செய்யலாம் அல்லது ஒப்பந்தத்தை மீறலாம் என்ற அச்சத்தில் போர் ஆயுதங்கள் சகிதம் எதற்கும் ஆயத்தமாகவே நபி சொல்லல்லா அலைவாஸ்லம் புறப்பட்டார்கள் யாஜூத் என்ற இடத்தை அடைந்தவுடன்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 இதனை கேள்விப்பட்ட நபி சொல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் தங்களது தோழர்களிடம் வலது தோள்பட்டை வெளியில் தெரியும்படி இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் தவாஃபுடை முதல் மூன்று சுற்றுகளில் மட்டும் குதித்து ஓடுங்கள் ஆனால் ரெண்டு ரொக்குவன்களுக்கு மத்தியில் சாதாரணமாக நடந்து சுற்றுங்கள் மீதமுள்ள நான்கு சுற்றுகள் முழுவதும் சாதாரணமாக நடந்தே சுற்றுங்கள் என கட்டளையிட்டார்கள் தங்களது தோழர்கள் மீது உள்ள கருணையினால் ஏழு சுற்றுகளிலும் தோள்களை உயர்த்தி ஓட வேண்டுமென்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கூறவில்லை இணைவைப்பாளர்களுக்கு தங்களது பலத்தை காட்டுவதற்காகவே நபி சொல்லாஹ் அலைவஸ்லம் இவ்வாறு கட்டளையிட்டார்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி சஹி ஹுஜூனுக்கு அருகில் உள்ள மலை கனவாயின் வழியாக நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அக்காவுக்குள் நுழைந்தார்கள் இணை வைப்பாளர்கள் வரிசையாக நின்று கொண்டு நபி அவர்களை வேடிக்கை பார்த்தார்கள் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் தல்பியா கூறிக்கொண்டே பள்ளிக்குள் நுழைந்து தனது தடியால் ஹஜ்ருல் அஸ்வத்தை தொட்டுவிட்டு தவாஃபை தொடங்க முஸ்லீம்களும் தங்களது தவாஃபை தொடங்கினார்கள் அப்துல்லா இப்னு ரவாகா ரீ அல்லாஹ் பின்வரும் கவிதைகளை பாடிக்கொண்டு வாளேந்தியவர்களாக நபி முன் சென்று கொண்டிருந்தார்கள்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 அவை தலை தனி முண்டம் தனி ஆக்கிடும் அது நண்பனை விட்டு நண்பனை பிரித்திடும் உமர் உதயுல்லாஹ் கான்கு ஏ ரவாகாவின் மகனே அல்லாஹுவின் தூதருக்கு முன் அதுவும் அல்லாஹுவின் புனித பள்ளிக்குள்ளி கவிதை பாடுகிறாயா என்று அதட்டினார்கள் நபி அவர்கள் உமரே அவரை விட்டுவிடுங்கள் அம்பால் எறிவதை விட இந்த கவிதை குறைஷிகளுக்கு மிக விரைவாக ரோஷத்தை ஊட்டக்கூடியது என்று கூறினார்கள் ஆதாரம் ஜாமியூத்தி மீதி நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களும் முஸ்லீம்களும் முதல் மூன்று சுற்றுகளை முன் முன்கூறியவாறு ரமல் செய்தவர்களாக சுற்றினார்கள் இதை பார்த்து ஆச்சரியம் அடைந்த இணைப்பாளர்கள் என்ன மதினாவின் காய்ச்சல் இவர்களை மிக பலவீனப்படுத்திவிட்டது என்றல்லவா இருந்தோம் ஆனால் இவர்களோ இவ்வளோ வீரமுள்ளவர்களாக இருக்கிறார்களே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் ஆதாரம் சஹீ முஸ்லீம் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் முதலில் தவாஃபை முடித்தார்கள் பின் சஃபா மருவா என்ற இரு மலைகளுக்கு மத்தியில் சி செய்தார்கள்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 நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களை பின்பற்றி முஸ்லீம்களும் அவ்வாறே செய்தார்கள் உம்ராவை முடித்த தோழர்களில் சிலரை ஆயுதங்களை வைத்து வந்த யாஜூத் என்ற இடத்திற்கு அனுப்பிவிட்டு அங்கிருந்தவர்களை மக்கா வந்து உம்ராவை நிறைவேற்ற அழைத்தார்கள் நபியவர்களின் சொல்லுக்கிணங்க இக்கூட்டத்தினர் அங்கு சென்று ஆயுதங்களை பாதுகாப்பதில் ஈடுபட அங்கிருந்தவர்கள் மக்கா வந்து உம்ரா செய்தார்கள் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் மக்காவில் மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள் குறைஷிகள் நான்காவது நாள் காலையில் அலியிடம் வந்து தவனை முடிந்து விட்டது உமது தோழரை வெளியேறும்படி சொல் என்று கூறினார்கள் நபி அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறி சரீஃப் என்ற இடத்தில் தங்கினார்கள் நபி அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறிய போது ஹம்சா ரதியுல்லாஹ் ஹான்கு அவர்களின் மகளார் எனது சிறிய தந்தையே எனது சிறிய தந்தையே என கூவிக்கொண்டு நபி அவர்களை நோக்கி ஓடி வந்தார்கள் அவரை அலி ரதியுல்லா ஹான்கு தூக்கி அணைத்துக் கொண்டார்கள் அவரை வளர்ப்பதற்காக அலி ஜாஃபர் சயீத் ரதுல்லா ஹன்கு மூவரும் தங்களுக்குள் போட்டியிட்டு கொண்டார்கள் ஆனால் நபியவர்கள் அந்த சிறுமியை வளர்க்கும் உரிமையை ஜாஃபருக்கு கொடுத்தார்கள் காரணம் அச்சிறுமியின் தாயின் சகோதரியைத்தான் ஜாஃபர் ரதுல்லாஹ் ஹான்ஹு மனம் முடித்திருந்தார்கள் இந்த பயணத்தில் நபியவர்கள் மைமுனா பின் அல் ஹாரிஸ் அல் ஆமிரியாவை திருமணம் செய்தார்கள் நபியவர்கள் மக்கா நுழையும் முன்பே இது விஷயமாக ஜாஃபர் இவ்னா அபு தாலிஃபை மைமுனாவிடம் அனுப்பி வைத்தார்கள் மைமுனா ரதியுல்லாஹ் ஹான்ஹா இந்த உரிமையை தனது சகோதரியின் உம்முல் ஃபதூலின் கணவர் அப்பாஸ் லதியுல்லாஹாஹ்ஹாஹ்ஹான்ஹு அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அப்பாஸ் ரதுயுல்லாஹாஹாஹாஹாஹ் ஹான்ஹு நபி விருப்பத்தை ஏற்று அவர்களுக்கு மைமுனாவை மனம் முடித்து நபி அவர்கள் உம்ராவை முடித்துவிட்டு மக்காவிலிருந்து வெளியேறிய போது மைமுனாவை அழைத்து வருவதற்காக அபு ராஃபியை விட்டு வந்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் ஷரீஃபில் தங்கியிருந்த போது அபு ராஃபி மைமுனாவை அழைத்து கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார்கள்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 இந்த உம்ராவிற்கு வரலாற்றில் நான்கு பெயர்கள் கூறப்படுகின்றன ஒன்று உம்ரத்துல் கலா ரெண்டு உம்ரத்துல் கலீயா மூன்று உம்ரத்துல் கிசாஸ் நான்கு உம்ரத்துல் சுலஹ் ஆதாரம் ஜாதுல் மஹாத் ஃபத் உல் இந்த உம்ராவிலிருந்து மதினாவிற்கு திரும்பியதற்கு பின் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் பல சிறிய படைகளை அனுப்பி வைத்தார்கள் அதன் விவரங்கள் வருமாறு ஒன்று இப்னு அபுல் ஔஸா படைப்பிரிவு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 காலிப் இப்னு அப்துல்லா படைப்பிரிவு ஃபத்தக் என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்ட பஷீர் இப்னு சாகத் அன்சாரியின் தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லவா அதற்கு பழி வாங்குவதற்காக இருநூறு வீரர்களை காலிப் இப்னு அப்துல்லா ரதியுல்லாஹ் அன்பு தலைமையில் ஹிஜ்ரி எட்டு சஃபர் மாதத்தில் நபி சொல்லாஹ் அலைஹ் வசலம் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் அங்கு சென்று ஏராளமானவர்களை கொன்றுவிட்டு அதிகமான கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள் மூன்றாவது காஃப் இப்னு உமைர் அன்சாரி படைப்பிரிவு ஹிஜ்ரி ஏழு ரபியுலவ்வல் மாதத்தில் இந்த படை அனுப்பப்பட்டது குலா அ கிளையினர் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த பெருமளவில் கூட்டங்களை சேர்க்கின்றார்கள் என்ற தகவல் நபி சொல்லலாஹ் அலிவாசலம் அவர்களுக்கு கிடைத்தது அதனால் காமேர் அல் அன்சாரியின் தலைமையில் பதினைந்து தோழர்களை நபி சொல்லல்லாஹாஹ்ஹாஹ் அலிவசலம் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் எதிரிகளைச் சந்தித்து அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் ஏற்க மறுத்து முஸ்லிம்களை நோக்கி அம்பெறிந்தார்கள் இதில் அனைத்து முஸ்லிம்களும் கொல்லப்பட்டு பட்டுவிட்டார்கள் ஒருவர் மட்டும் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார் ஆதாரம் ரஹ்மத்துல்லி ஆலமீன் நான்காவது ஷுஜா இப்னு வஹப் அல் அசதி படைப்பிரிவு ஹவாசின் என்ற கிளையினர் முஸ்லீம்களின் எதிரிகளுக்கு பலமுறை உதவி செய்து வந்தார்கள் இதனால் அவர்களை கண்டிப்பதற்காக ஹிஜ்ரி எட்டு ரபியுல் அவ்வல் மாதம் இருபத்தைந்து வீரர்களுடன் ஷுஜா இப்னு வஹப் என்ற தோழரை தாத் ஈர்க் என்ற இடத்திற்கு நபி சொல்லாஹ் அலைவாசலம் அனுப்பி வைத்தார்கள் முஸ்லிம்கள் எதிரிகளின் ஏராளமான கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு மதினா வந்து சேர்ந்தார்கள் அங்கு சண்டை எதுவும் நடக்கவில்லை ஆதாரம் ரஹ்மத்துலில் ஆலமீன்